संप्रदाय वंश नमो ஓம் நமோவிதாம்பிராய்ஷிபோ மஹோ நமோ குருப்பலவரோமீ பதினோரா காரிகே जायमानं காரனம் ி வய காரியம் கவம் அயத்தைஸ்தை ஜாத்தன நேற்று பார்த்த இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது வரியில ஜாத்தாத்து ஜாயமானசியங்கிறது இன்னைக்கு போட்டுக்கலாம் ஜாத்தாத்து காரியாத்து ஜாயமானசிய காரணசிய அப்படி போட்டுக்கலாம் இல்லாட்டி ஜாதாத்து காரணாத்து ஜாயமானசு காரணத்தேன்னு போட்டாலும் தப்பு இல்லை எப்படி போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா காரண காரிய பாவ வியவஸ்தையே எது காரியமாக இருக்கோ அது இன்னொரு காரியத்துக்கு காரணமாக மாறிவிடுகிறது ஆக காரிய காரண பாவ நாஸ்தி கௌடபாதாச்சாரியர் முதல்லிருந்து சொன்ன விஷயத்தை நம்ம எப்போவும் ஞாபகத்தில் வச்சுட்டே இருக்கணும் அவர் ஜகத்தை ஒரேடியாக இல்லைங்கிறார் இதுவரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் வேறு விதம் இப்போ படிக்கிறது ரொம்ப வித்தியாசமாகவே நமக்கு தோன்றும் ஆனால் இது ஆரம்பத்திலருந்தே படிச்சிருக்கோம் நாம இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ண கிடையாது நம்ம நிதித்தியாசன விஷயமே இதுதான் ஜத்து மனிரோ வசம் அது ரொம்ப அழகா பண்ணி தர்ற பதாச்சார எடுத்தவுடனே ஒருத்தங்கிட்ட போய் உனக்கு நீ படுற கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் சொன்னா இருக்கா புரியுமா அக்யானந்தான் காரணம்னா என்ன அஜானம்னு கேட்டாலும் வச்சுக்கணும் உன்னை பத்தின அஜ்யானு சொன்னா எடுத்த எடுப்புல அவனுக்கோ மனசு முழுக்க பாஹ்யாக்கார விற்பி பலமா இருக்கு லௌகிக்க ஆகார விற்பி பலமா இருக்கு அப்படி ஒரு சம்ஸ்கார பலம் இருக்கு கொஞ்ச ஏகப்பட்ட ஆசா பாசங்கள் அப்படி ஒருத்தன் பலமா ஸ்ட்ராங்கா இருக்கிறவன்கிட்ட போய் ஆத்மா அஜானம் தான் உனக்கு காரணம்னு சொன்ன விளங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக மிக குறைவு போய் உன்னுடைய கஷ்டத்துக்கு எல்லாம் இப்ப சனி தசைன்னு சொல்லணும் உன் கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இப்ப வந்து சனி இப்ப வந்து சனி தசை இல்லட்டு சனி வந்து இதற்காக பார்க்கணும் சும்மா ஜாதத்தை அப்படி சும்மாவாது பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும் ஆமா ஆமாம் இந்த கிரகம் இப்படி இருக்கோம் இல்லையா அதனால தான் இப்படி வந்துருக்கு அதனால என்ன பண்ற இந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ நவகிரத்துக்கு போ இப்படிதான் சொல்ல முடியும் எடுத்த உடனே ஆத்ம ஜானம்தான் காரணம்னு சொல்ல முடியாது ஆனால் ஆத்மானம் தான் துக்கத்துக்கு காரணம்னு தெரிஞ்சவங்க கைடு பண்ணா தப்பா கைடு பண்ண மாட்டாங்க இப்ப என்னன்னா கைடு பண்ற ஜோசியனுக்கும் ஆத்மக்யானம் இருக்கு அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆக நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கைடு பண்ண ஆரம்பித்தா ஒரு ஒரு லெவலில் சரி பண்ணிகிட்டே இருக்க முடியும் இல்லாட்டியும் முடியாது அஜ்ஞானியை அஜானிக்கு உபதேசம் பண்ணாலே என்னாகும் அப்படி நிறைய இருக்குது அதுவும் பார்த்துட்டு தான் இருக்கும் உலகத்தில் ஆனால் நம்ம இப்போ படிக்கிற போது நம்ம எத்தனையோ கிரமங்களையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் நிறைய உபனிஷத்துக்களை எல்லாம் பார்த்துருக்கோம் சிருஷ்டிவாதங்களெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் எந்த சிருஷ்டி வாதங்களையெல்லாம் நாமே ரொம்ப சத்தியத்தம் கொடுத்து பேசினோமோ அந்த சிருஷ்டியெல்லாம் வந்து அனிர்வச்சனீயம் சிருஷ்டியை விளக்க முடியாது சிருஷ்டியை விளக்க ஆரம்பித்தா ஆயிரத்தெட்டு தோஷம் வரும் ஆகவே சிருஷ்டிய உண்மை இல்லாததுன்னு புரிஞ்சுக்கிறத தவிர வேறு வழி கிடையாது பொய்ன்னு சொல்கிறத விட ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் அது சத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு எப்படி சத்தியம் வதாங்கிறதுக்கு பொய் பேசாதேன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஜெகன் மிச்சயங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஜெகத் சத்தியம் ஜெகத் சத்தியம் ஆகவே நீ இதுக்கு போய் பரம தாத்பரியம் கொடுத்து இதை பற்றி நீ ரொம்ப துக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கவலைப்படுறது சத்தியமா மிச்சையா மிச்சம் மிச்சையான கவலை என்னத்துக்கு நம்ம எதுக்கு அப்புறம் நமக்கு விஷயம் இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு என்னத்துக்கு நிச்சயமான கவலை தேவையே இல்லை ஆ பரிபூர்ண மோக்ஷத்தை புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் என்ன சொல்வது ந நிரோதோ நச்சோபத்திஹி ந நிரோதா நச்ச உற்பத்தி மறந்துடாது ஒடுக்கமும் இல்லை உற்பத்தியும் இல்லை ந பத்தோ நச்ச சாதகா பத்தனும் இல்லை சாதகனும் இல்லை நமுஹு நவைமுக்திஹி முக்தி அடைய விரும்புவோனும் இல்லை முக்தியும் இல்லை மறக்கவே கூடாது என்ன சொன்னித் தத்யம் எத்தித்து நாயத்தை இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் காரிகையும் ரொம்ப ஜாகிரதையா ஆழமா மனசுல வச்சுக்கணும் எத்த கிச்சித்து நாய் நமக்கு நிறைய சந்தேகம் வரும் இப்படி எல்லாம் இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க நாம மாத்திரம் இப்படி இவ்வளவு போல்டா சொல்ல முடியறதுன்னா அதுக்கு உனக்கு அந்த அவங்களுடைய இதெல்லாம் தெரிஞ்சா தெரிஞ்சுடும் நம்ம எவ்வளவு போல்டா இருக்கோங்கிறது அதை படிச்சா தெரிஞ்சு பேசும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் கௌடபாதாச்சாரியார் உண்மையிலே நம்ம நம்ம அத்வைத்த சித்தாந்தம் அவிவாதமாக இருந்தாலும் அவிவாதம் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக சற்று விவாதம் பண்ண போகிறோம் என்று சொல்லல அவிவாதம் நிபோதை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோ நம்மளது வந்து வாத இருந்தாலும் வாத நிரூபிக்கிறதுக்கு நம்ம வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு எதுக்குன்னா அது நம்முடைய ஜான பலத்துக்காகவும் ஒருவேளை அதர் பார்ட்டிக்கும் விளங்கி அவரும் இந்த அத்வைத ஜ மோட்சடைய விரும்பினார் அவருக்கும் பிரயோஜனம் அவரும் இந்த அத்வைதா குரூப்புக்கு ஒண்ணு இல்லை பிடிவாதமா இருந்தார்னா ஒண்ணு வாதத்துக்கு மருந்துண்டு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது அதுக்காக வேண்டிதான் இவ்வளவு சொல்ல ஆரம்பிச்சார் சத்காரியவாத அசத்காரியவாதத்தை அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு அஜாதிவாதத்தினுடைய சித்தாந்தத்தை மறுபடியும் சொல்லி அப்புறம் இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம் சாங்கிய மத நிராகரணம் பார்த்தோம் நாலு தோஷங்களை சொல்லி நிராகரணம் பண்ணினார் உங்கள் மதத்தினுடைய கருத்துப்படி பார்த்தா காரணத்துக்கு அனித்யத்துவ தோஷம் சித்திக்கிறது காரியத்துக்கு நித்தியத்துவ தோஷம் சித்திக்கிறது அது மா அநாதி பிரதானம் காரணத்துல இருந்து உண்டாகிருக்கு நீங்க சொல்லுகிறீர்களே அதற்கு பிரமாணமே கிடையாது கிடையாது அனுமானத்துக்கு கூட நீங்க பிரத்யத்தை அனுமானம் பிரத்யத்தை சார்ஜ் தான் இயங்கும் ஆகவே நீங்கள் பிரதானத்துக்கு அனுமானம்னு பேர் வச்சிருக்கிறதே என்ன சொல்றது தப்பான விஷயம் அனுமானம் நீங்க கொடுக்கிற பேரே பொருந்தாத விஷயமா இருக்கு ஆகா அனுமான அனுமானம்ங்கிறது என்னது பிரமாண அபாவதோஷம் யுக்தி விரோதம் பிரமாண அபாவம் அப்புறம் கடைசே சொன்னார் அனவஸ்தா தோஷா சரி பரவாயில்ல காரணம் ஜாத்தம்னு வச்சுப்போமே இல்லாம போயிடும்பா அனவஸ்தோஷ பிரசங்க ஆகவே இந்த காரண காரிய பாவம் பேசுறதே சரி காரண காரிய பாவம் பேசுறதே சரி வராது காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது இந்த அபரோக்ஷானுபூதி அடிக்கடி நான் கோட் பண்ணியிருப்பேன் காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரியத்தை நீக்கிவிடு காரியத்தை நீக்கிவிட்டால் காரணத்தன்மையும் நீக்கப்பட்டதாகவே ஆகிவிடும் எஞ்சி இருப்பதே நமது உண்மை ஸ்வரூபம் என்பதை உணர்ந்து காரியேகி காரணம் பஷேத் பாரணிஷம் முனிணம் அஹமஸ்யம் இது அஹமி அகமிதம் மதம்ைசர்கவஹென்றும் இது என்றும் அவன் என்றும் அவள் என்றும்ாரம் இருந்து கொண்டிருக்கிறது என்று ஆதிசங்கரர் பிரம்மசூத்திர முக உரையில சொல்லுகிறார் அகமிதம் அகமிதம் மமேதம் இயயம் லோகாரஹா இமம் அத்தியா இந்த அத்தியாசத்தை முன்னிட்டுத்தான் எல்லா விதமான விவகாரங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த அத்தியாசத்தை அபவாதம் பண்றார் ஸ்ட்ராங்கா அபவாதம் பண்றார் இதுவரைக்கும் பண்ணின அபவாதங்களில் எல்லாம் கௌடபாதாச்சாரியர் பண்ணுகிற அபவாதம் மகா அப்பவாதம் அப்பவாதம்னா தப்பா புரிஞ்சுக்காய்ங்க என்ன அப்பவாதம் அபவாதம் சொல்லிருக்காங்க அபவாதம்னா யாரையா பத்தி தப்பாக பேசுறதுக்கு பேர் அபவாதம்னு பேர் அந்த அபவாதம் இல்லை இங்கே அப்பவாதம்ங்கிறது வந்து சிருஷ்டி நிஷேதா காரண காரிய பாவ நிஷேதா காரண காரிய பாவம்ங்கிற ஒரு புத்தியை நாம் ரொம்ப வருஷமா டெவலப் பண்ணிட்டோம் காரணம் என்னன்னா எடுத்த உடனே காரண காரியம் கிடையாதுன்னு சொன்னால் விளங்கிக்க முடியாது அதுக்காக வேண்டி நீ மனுஷனாக பிறந்திருக்க உண்மையிலே நீ ஒரு ஜீவன் நீ இந்த ஜீவனாக இருந்த உனக்கு இந்த மனுஷென்மா கிடைச்சதுக்கு காரணம் பல ஜென்மாக்களில் நீ பண்ண புண்ணிய கர்மாக்கள் அந்த புண்ணிய கர்மாக்களால் தான் நீ இந்த ஜென்மாவை எடுத்திருக்கேன் இந்த ஜெகத்தை பகவான் உனக்காக சிருஷ்டி பண்ணியிருக்கார் அந்த பகவான் வந்து சர்வேஸ்வரன் சர்வஜன் சர்வாதிஷ்டாதா அந்த பகவானுடைய அந்த பகவானுக்கு பயந்து நீ தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படி அனுஷ்டிச்சாதான் உனக்கு பரமக்ஷேமம் அதுதான் உனக்கு பரமஸ்ரேயஸ் அப்படியெல்லாம் நிறைய வருஷம் சொல்லிகிட்டே இருந்திருக்கும் பகவான் தான் சர்வேஸ்வரன் தான் ஜெகத்காரணன் இந்த ஜெகத்தெல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லா ஜீவர்களும் அவருக்குடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் சொல்கிற போது நமக்கு நமக்கு அது சரி இது வந்து ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒத்துவிட்டோம் ஆனால் இதில் நிறைய தோஷங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆக இதில் வந்து சரி நான் எப்போ வந்தேன் அப்படின்னா நிறைய கேள்வி கேக்கிறது ஓரளவுக்கு இது திருப்தியா இருக்கிறதுனால நிறுத்திட்டு விடுறோம் ஆமாம் இது நல்லா இருக்கு வாஸ்தவம் தான் ஏதோ எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு என்ன தெளிவு நான் வந்து ஒரு ஜீவன் அவர் ஒரு பரமேஸ்வரன் இந்த ஜெகத் இருக்கு இருக்கு நான் பண்ண கர்மாக்களால் இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு இன்னும் நல்ல கர்மாக்கள் எல்லாம் நான் உத்தமமான கத்தியை அடைவேன் எல்லாம் ரொம்ப அழகாவே யார் இல்லேன்னு சொன்ன ரொம்ப அழகாதான் இருக்கு அந்த உத்தமான கதி அடைஞ்ச பிறகு நான் திரும்ப வருவே மாட்டேனா அந்த கர்மா எப்படி வந்தது ஆரம்ப கர்மா தெரியாது தெரியாதுங்கிற பதில் சரியா எங்கேயோ இடிக்கிறது எங்கேயோ ஒன் போய் இடிக்கிறதே புரிய மாட்டேங்கிறது புத்தியோ புத்தேகே ஞானபக்ஷபாதித்வாத் புத்தி எப்பவுமே அறிவை கேட்டு தோண்டிகின்றே இருக்கும் விடாது என்ன சொன்னாலும் சரி இது சரியா அது சரியா அது இருக்கும் புத்தேகே ஞானபக்ஷபாதித்வாத் அது எப்பவும் ஞானத்தையே தான் விரும்பின்றே இருக்கும் சரியான புத்தியா இருந்தா அதுக்கே நிறைய புண்ணியம் வேண்டியிருக்கு அது ஞானத்தான் சார்ந்திருக்குமே தவிர வேற எதையும் ஒத்துக்காது இர்ராஷனலா யுக்தி சொன்னா புரிஞ்சுக்காது நிறைய போனதுனால சித்த சுத்தி இல்லை அப்புறம் சித்த சுத்தி வர வர வர புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குறது சாஸ்திரமே அப்படித்தானே சொல்றது சித்த சுத்தினா என்ன சித்தத்தில் அசுத்தி நிறைய இருக்கு அசுத்தி இருக்கிறதுனால தான் சித்தம் சித்தத்துக்கு அந்த விவேக சக்தி சரியா வேலை செய்யறது இல்லை விவேக சக்தி சரியா வேலை செய்யறதுக்கு சித்த சுத்தி வந்த உடனே என்ன பண்றது கேள்வி கேட்கறது இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு நாம எல்லாம் வந்து ஒரு நிலையில போய் மோட்சம் அடைஞ்சிட்டோம்னா திரும்ப வருவோமா மாட்டோமா இப்ப எப்படி வந்தோம் ஒருவேளை இதுக்கு முன்னால கர்மா எல்லாம் பண்ணி ஒருவேளை அடைஞ்சிருந்தோம்னா திரும்ப வந்து திரும்பவும் அஜானத்துலென்று திரும்பவும் சம்சாரியா போய் திரும்பவும் வந்துடும் இது மாதிரி நிறைய ரவுண்டு வந்திருக்கா வேற கலியுகத்துல இதுக்கு முன்னாடி கலியுகத்துல இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பாடங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படி எல்லாம் சொல்ற பொழுது நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சுடும் இந்த சந்தேகங்கள்லாம் வந்து அந்த சந்தேகத்துக்கு விடை கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது ஒரு அளவுக்கு விடை சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம் ஒரு எல்லைக்கு போன உடனே விடை சொல்ல முடியாத நிலை ஏற்படும் அப்போ விட சொல்ல முடியலேன்னு சொன்னா இத்தனை பண்ணினதெல்லாம் எழுதுகையா கேள்விலாம் வரும் அதுக்கு பல காரணங்கள் தனி மனிதனுடைய தனி மனிதனுடைய ஆனந்தம் சமுதாயத்தினுடைய ஆனந்தம் ரிலேட்டிவ் ஆனந்தத்துக்காகவே இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோம் ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சாதான் நமக்கு பூர்ண ஆனந்தத்தை பற்றி புரியும் அதுக்காக வேண்டி கௌடபாதாச்சாரியார் இது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம போகணும் சர்வ சத்துவசு அவிவாதோ விருத்தி தம் நமாம்யம் இரண்டாவது பார்த்ததே இருக்க இந்த அடிப்படையில் பேசின கௌடபாதாச்சாரியார் சாங்கியமத நிராகரணம் பண்ணிட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இதுவும் நமக்கு தெரிஞ்சது நம்ம எல்லாம் ஒத்துக்கின்ற விஷயம் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் நாமளும் சேர்ந்த அந்த குரூப்போட ஒத்துக்கொண்ட விஷயந்தான் ஆனால் நம்ம ஜாகிரதையா தான் ஒத்துன்னு வந்திருக்கோம் சும்மா ஒன்றும் இல்லை அத்தியாரோபம் வார்த்தையெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் இந்த அத்தியாரோபத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாகவே வச்சிருந்திருக்கும் அப்பவாதத்தில் நம்ம ரொம்ப கவனத்தை செலுத்தல அப்பவாதத்திலையும் செலுத்தினோம் ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்காக செலுத்தலை இங்க அப்பவாதமோ அப்பவாதம் மகா அப்பவாதம் பண்றார் நீக்கலோ நீக்கல் எது வாய திறக்காதுங்கிறது பேசக்கூடாது இதுதான் ரியல் மௌன வியாக்கியானம் மௌன வியாக்கியம் வாய மூட வைக்கிற விளக்கம் வாயை செய்வதற்கு வாய் மூடணும்னா என்ன பண்ணணும் மனசு மூடணும்னா என்ன அர்த்தம் மனசு அடங்கணும் மனசு அடங்கணும்னா என்ன ஆகணும் தெரியுமோ அறிவு தெளிவா இருக்கணும் அறிவு தெளிவாகலன்னா மனசு அடங்காது மனச அடங்கலன்னா வாயங்காது செயல் அடங்காது ரெண்டுமே கர்ம கர்மேந்திரியம் தானே உடம்பு கர்மேந்திரியம் வாய் கை கால்கள் கர்மேந்திரியும் அடங்கணும் என்ன சொல்றது கர்மேந்திரிய அடங்கணும்னு சொன்னா மனசு அடங்கணும் ஞானேந்திரியமும் கர்மேந்திரியான சேர்த்துக்கா சேர்த்துங்க பரவாயில்ல தப்பு ஒண்ணும் இல்லை கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்கள்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கணும்னு சொன்னா வே அடங்கி ஒடுங்கி இருக்கணும்னு சொன்னா கஷ்டப்படாம அடங்கி ஒடுங்கி இருக்கணும்னு சொன்னா டெலிபரேட்டா பண்ணாம இயல்பா ஸ்பான்டேனியா நேச்சரா அடங்கி இருக்கணும் நல்ல அடங்கணும் மனசு நல்லா அடங்கணும்னா புத்தியில நல்ல தெளிவு வேணும் புத்தியில நல்ல தெளிவு வேணும்னா தெளிவத்தர்ற சாஸ்திரத்தை தெளிவா சொல்ற குருப்ப என்ன அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா தெளிவா சொல்ற சாஸ்திரத்து கிட்ட தெளிவா சொல்ற குரு கிட்ட தெளிவா படிக்கணும்னா என்ன பண்றதுன்னா அதுதான் இந்த பண்றது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பழைய முடியும் சாதன சதுர்டை சம்பத்திக்கெல்லாம் போக வேண்டாம் இது போது போனது எல்லாம் பாட்ட விடலாமாதே சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே எனக்கு விளங்குமானால் சுத்த மௌனம் என்னிடத்தில் இருக்குமானால் எல்லாம் செல்வம் தோன்றுமானால் புரியுமானால் நர்ச்சம் எல்லாம் கௌடபாதாச்சாரிய என்ன சொல்றார் சிருஷ்டிங்கிறதே அறியாமையினுடைய குழப்பம் அறியாமையினால் விளைந்த குழப்பமே இந்த படைப்பு ஆக இந்த படைப்பு உண்மையில் இல்லை படைப்ப பத்தி ரொம்ப சொல்ற போது இதுல இருக்கிற காரண காரியத்தை தான் ரொம்ப விசேஷமா சொல்லிட்டு இருக்கார் ஜெகத்காரணம் அஸ்திவா நவா ஜகத் ஜகதே நாஸ்தி ஜகத் காரணம் அப்படி நாஸ்தி பிரம்மை சத்தியம் சரி இன்னொரு குரூப் இருக்கு இதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு பாதம் பண்றவங்க இது நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம நம்மளே அந்த குரூப்பில் சேர்ந்துருக்கோம் எப்படி சாங்கியருடைய சத்காரியவாதத்தில் நாம ஒரு காலத்தில் இணைஞ்சிருந்தோம் இப்போ நம்ம அப்படி தான் பேசிக்கணும் கௌடபாத காரியம்னாலும் ஒரு காலத்தில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கணும் அதுக்காக நீங்கள் அடுத்த நாளே முண்டகோபு சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை அதை சொன்னால் அதை சொல்கிற போது நம்ம திரும்பவும் இறங்கிட்டோமே கவுடபாத காலத்திலேருந்து இறங்கிட்டோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த பேச்சுக்கு எடுத்துப்போம் ஒரு காலத்தில் நம்ம அப்படியெல்லாம் அதை வந்து சத்காரியவாத ஒத்துண்டல் எல்லாம் அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அஜாத்திவாதத்துக்கு போயிட்டோம் அசத்காரிவாதத்தை நம்ம நினைக்கவே இல்லை சத்காரிவாதத்தை நிறைய பேசியிருக்கோம் சத்காரிவாதத்தை நிறைய பேசியிருக்கோம் சாஸ்திரத்தோட சத்காரிவாதத்தை பேசியிருக்கோம் தர்க்கத்தோட சத்காரியவாதம் பேசலை சாஸ்திரத்தோட சத்காரிவாதம் பேசியிருக்கோம் சிந்திச்சிருக்கோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அதே சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் அஜாதிவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்கிறோம் மாயா இன்னொரு என்ன சமஷ்டி சஞ்சிதம் கர்ம சமஷ்டி சஞ்சிதம் கர்ம இஸ்வல் டு மாயா நம்மளே பிழைக்கிருக்கோம் சில பல இடங்கள்ல சமஷ்டி சஞ்சித கர்மா தான் மாயான்னு சொல்றோம் கர்மாவில் இருந்து இந்த சஞ்சித கர்மா எப்போ வந்தது அதுதான் பெரிய தொந்தரவு இப்போ அதான் ஆரம்பிக்க போறது இந்த கர்மாவிலிருந்து சமஷ்டித சஞ்சித கர்மமான மாயா மாயங்கிற வார்த்தையை விட்டுருவோம் நம்ம சமஷ்டி சஞ்சித கர்மம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம் அதுல இருந்து தான் ஜத்துவர்கள்த்தையுடைய நாம் பிறந்திருக்கும்ர்மத்திலிருந்தான் ஜம அனந்த கோி ஜென்மத்தில் படிச்சிருக்கும்ணம் கர்மான்னு சொன்னா இது பாரு ஆப்ஷ ஆறுல்ப நேத்துக்கே சொன்னேன் சொல்லிட்டு முதல் விகல்பம் என்னன்னா கர்மா தான் கர்மா தான் மூல காரணம் மறந்துடாங்க மூல காரணம் கர்மான காரணம் கர்மா வரணும்னா நம்ம பழக்கத்தில் பார்த்தோம் இல்ல அனுபவத்தில் பார்க்கறோம் சரீரம் இல்லாம கர்மா கிடையாது ஆக எப்படி சரீரம் இல்லாம கர்மா வரும் பகவான் திடீர்னு மொட்டையா நிறைய கர்மாவை தானே உண்டாக்கி விட்டாரா என்ன கர்மாவெல்லாம் உண்டாக்கி யாராருக்கு எந்தெந்த கர்மாவை கொடுக்கறதுன்னு அவர் திண்டாடின்னு அப்புறம் பாது பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டாரா என்ன விவசாய இல்லாம போச்சா என்ன ஆக ஷரீரம் இல்லாம கர்மா உண்டாகாது அதனால கர்மா மூல காரணம் சொல்லக்கூடாது சரி சரீரத்தையே மூல காரணம் வச்சுக்கலாம்னா கர்மா இல்லாம சரீரம் வராது ஆகவே சரீரத்தை மூல காரணமாகவும் சொல்ல முடியாது இது ரெண்டு அப்புறம் மூணாவது என்ன சொல்லுகிறார்கள் சரீரம் வந்து கர்மாவுக்கு காரணம் கர்மா வந்து சரீரத்துக்கு காரணம் இந்த அந்யோன்யமானது மூல காரணம் வச்சுள்ளாமா அப்படின்னு அந்யோன்யமானதுதான் மூல காரணம் வச்சுள்ளே உலகத்துக்கு அம்மா அப்பான் பார்த்து உலகத்துக்கு அம்மா இப்ப ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா காரணம்னா இப்ப வந்து இந்த அம்மா அப்பாவுக்கு காரணம் அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாவுக்கு காரணம் ஜெகதாஸ் பி தரவு வந்தேன் அந்த மூல அம்மா அப்பாவுக்கு மூல அம்மா அப்பா யாருன்னா இந்த அம்மா அப்பான் இல்லையா அந்த மூல அப்பா அம்மாவுக்கு யாரு அப்பா அம்மா அவ்வளவுதான் அதை ஒத்துக்கணும் அந்த மூல அப்பா அம்மாவை ஒத்துடும் அதனால என்ன ப்ரா சொல்றன் அந்த மூல அப்பா அம்மா ஒத்துன்ட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படியே வச்சுக்கோ மூல அப்பா அம்மா மூல அப்பா அம்மா மாதிரி மூல அப்பா அம்மா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதனால இதுலயும் நிறைய நிறைய யுக்தி தோஷங்கள்லாம் இருக்கு மோக் நமக்கு முக்கியமான டாபிக் விழுந்து விழுந்து உபனிஷத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்ப அந்த மூல அப்பா அம்மா அப்பா அம்மா கிட்ட போறது மோட்சமா நமக்கு அந்த கேள்வி ஒண்ணு பின்னாடி உட்கார்ந்து அதுக்காக தான் படிச்சுட்டே இருக்கும் திரும்ப திரும்ப ஆரம்பிச்சோம் மோக்ஷம் அடையணும்னு சொன்னா மோக்ஷம் வந்து கர்மத்தினால வராது பூஜையினால வராது ஜபத்தினால வராது குரு தே கங்கா சாகர கமனம் ஞானத்தினால்தான் வரும் ஞானம் பிரமாணத்தினால்தான் வரும் பிரமாணத்தை குரு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன ஞானத்தை கொடுப்பார்னா மூல காரணம் அம்மா அப்பாவை பத்தின ஞானமாக கொடுப்பார் நீ பிரம்மன் அதெல்லாம் கொடுப்பார் நீ நித்திய முக்தன்கிற ஞானத்தோ கொடுக்குறாரு அதனாலவோ நான் மோக்ஷத்தை அடைறேன் இது ஒரு பெரிய கேள்வி இப்ப எல்லாரும் கேட்டுடுவாங்க இந்த கேள்வி ஞாபகம் வச்சுட்டே இருக்கும் ஏன்னா இது எல்லா இடத்துலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ அதனால வராது இதனால வராதுங்கிறியே ஞானத்தினால மோட்சம் வருது ஞானத்தினால தானே முக்தி கிடைக்கிறது அப்ப ஞானம் காரணம் தானே முக்தி அப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க நம்ம என்ன சொல்றோம் ஞானத்தினால மோட்சம் வரலப்பா எங்களுக்கு ஞானத்தினால நாங்க தப்பானதை நீக்கிட்டோம் அவ்வளவுதான் மோக்ஷம் எங்களுக்கு எப்பவும் இருக்கு நாங்க தெரியாத மாட்டின்றோன்னு தான் சொல்றோமே தவிர ஆக ஞானத்தினால மோட்சம் நாங்க சொல்றதே நீ ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் ஞானத்தினால அஜான நிவர்த்தியே தவிர மோட்சம் கிடையாது என்ன அஜான நிவர்த்தி நான் பந்தப்பட்டிருக்கேன் நான் மோக்ஷம் அடையணுங்கிற எண்ணத்தை நீக்கிறோமே தவிர ால வேறொன்னும் புதுசா மோக்ஷத்தை அடையறதெல்லாம் கிடையாது இதையும் மறந்துடாங்க மற்ற இடங்களில் இதெல்லாம் நிறைய பேசியிருப்போம் நாம எதுனாலையும் மோக்ஷம் அடையறதில்ல ஏன் மோட்சம் அடையப்பட்டால் அனித்தியமாகிவிடும் திரும்பவும் வந்தப்பட மாட்டோம் என்பதற்கு என்ன உறுதி எனவே மோக்ஷம் என்பது அறிந்து கொள்ளப்படுவது அடையப்படுவதல்ல எப்பொழுதும் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்ன அந்யோன்ய மூல காரணம் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ரெண்டு சேந்து மூல காரணம் என்ன அர்த்தம் அதுல ரெண்டு இருக்கு அதாவது இது வந்து இதுக்கு அது காரணம் அதுக்கு இது காரணம்ங்கிற போது அந்யோன்யம் நான் இந்த அம்மா அப்பா உதாரணம் இதுக்காக சொன்னேன் அவர் இதெல்லாம் சொல்கிறது இல்லை கௌடபாதாச்சாரியார் சொல்வது வேற நான் அவங்களுக்கு இதுக்காக சொன்னேன் இதுக்கு அது காரணம் அதுக்கு இது காரணம்னு சொன்னேன் அம்மா அப்பா உதாரணம் கூட சரி வராது பொதுவாக இதுக்கு இப்போ ஒன்று பீஜவிருஷ்ஷமே எடுத்துக்கலாமே மரத்துக்கு விதை காரணம் விதைக்கு மரம் காரணம் ரெண்டும் சேர்ந்து காரணம்னு எப்படி சொல்ல முடியும் ஒன்னு முன்னாலே இருக்கு இன்னொன்னு பின்னாலே இருக்கு அவங்க அப்படி சொல்றாங்க ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அன்னியாது கர்மா காரணம் காரியம் சரீரம் காரணம் இது சொன்னாதான் சரி வரும் காரணம் கர்மா காரியம் இப்படி ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமா இருக்குன்னு வச்சுக்கலாமே நம்ம டாபிக் என்னது மூல காரணம் ஒன்று காரணமா இருக்கிறது வச்சுக்கலாமே அதுக்கு அவர் சொல்றார் அது எப்படி நடக்கும் அப்பா தான் நடக்கும் அப்பா சொல்லப்படுறாரு பையன் கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து பையன் பிறந்தான் பையன் கிட்ட இருந்து அப்பா பிறந்தாரு சொல்ல முடியுமா நடக்காது இது ஒரு யுக்தி தோஷம் இருக்கு ஆகையினால இது நடக்காது அப்படிங்குற சரி போயிட்டு போட்டு ஒரே காரணம் ரெண்டு சேர்ந்து என்ன மியூச்சுவல் ஆங்கிலத்தில் அதுக்கு இது காரணம் என்ன நாலாவது நாலாவது நாலாவது என்னன்னு கேட்டா ஒரே காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க எந்த குழந்தை எந்த குழந்தைக்கு காரணம் காரண காரியம் முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தைக்கு காரணமா ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தைக்கு காரணமா ஒரு ஒரே நேரத்தில் இருந்தது அதுவும் சரி வராது யுகபத்காரணமும் சம்பவிக்காது அஞ்சாவது என்னன்னா யுகபத்காரணமும் சம்பவிக்காது இந்த காரிய காரண கர்ம பல கர்ம பல கர்ம சரீரம் வச்சுக்கோ கர்ம பலம்னா சரீரம் இங்க வச்சு பலன்னு போட்டாலும் தப்பில்லை கர்ம பல பிரவாகஹா பிரவாக அதனுடைய போக் பெருக்கு இருக்கேன் பரம்பரா கர்ம பல பரம்பரா காரணமா வச்சுக்கலாம் இதெல்லாம் கௌடபாதிரி சொல்ற இப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியுமா இப்படி சொல்ல முடியுமா எப்படி நீ சொல்லவே முடிய அப்படின்னு சொல்ல போற அப்ப பல பரம்பரா காரணம் அதனுடைய சங்கிலி தொடர் தொடர் கர்ம பல வினை வினை பயன் தொடரே காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா உனால சரி அவர் சொன்னா இல்லை இல்லை இந்த வினை வினையும் வினைப்பையும் தொடரும் தொடர்ந்து இருக்கு எனது ஆரம்பம் தெரியாத காலத்துல இருந்து அனாதிகாலமாக இருக்குன்னா அனாதிகாலமாக ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்கப்பா இது அப்படின்னு சொல்றான் என்ன சொன்னேன் அனாதிகாலமாக ஆரம்ப காலத்து சொல்லிட்டேன்னா அனாதிகாலமாக இருக்குன்னு சொல்லுகிறார் இது எத்தனாவது ஆறு ஆறாவதா சொல்லுகிறார் இது ஆறாவதாக போட்டுக்கிறோம் ஆறாவது இங்கே இல்லை நம்ம இதை போட்டுக்கிறோம் அவர் சொல்கிற கார் விஷயத்தெல்லாம் வச்சுருந்து இது போட்டுக்கிறோம் இந்த அஞ்சு விகல்பங்கள் தான் இருக்குது அஞ்சு அஞ்சு பிரிவுகள் அஞ்சா அஞ்சாக பிரித்து இந்த விகல்பங்கள்னு சொல்லுவோம் இப்படி இப்போ சொல்லலாம் ஆப்ஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறது இந்த ஆப்ஷன் பாரு இது சரி பாரு இந்த ஆப்ஷன் பாரு அதை பாரு இந்த வியாதியை நீக்கிறதுக்கு அஞ்சாறு ஆப்ஷன் இருக்குது எந்த ஆப்ஷன் கிளிக் ஆகிறதோ அந்த ஆப்ஷனை எடுத்துப்போம் இந்த இந்த விகல்பங்கள் இத்தனை இருக்கு சரி வருதாது அனாதி அனாதின்னு சொல்லிட்டா நீ வாய திறக்கப்பட அப்படின்னா சரி நான் வாயை திறக்கல ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னதுன்னு இந்த அனாதி அனாதின்னு சொல்றேன் இந்த அனாதி வந்து கர்மத்துக்கா திரும்பவும் இந்த அனாதிங்கிற இந்த இது வந்து கர்மத்துக்கு போகுமா பலனுக்கு போகுமா பரம்பரைக்கு போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி அனாதிங்கிறது கர்மத்துக்கு போகுமா பலனுக்கு போகுமா பரம்பரைக்கு போகுமா பலன்னா சரீரம் ஞாபகம் பரம்பரைக்கு போகுறா அனாதிங்கிறது இதுல எதுக்குன்னு சொல்ல முடியல கர்ம ஏதோ ஒன்றுக்கு சொல்லணும் இந்த அனாதிங்கிற விசேஷனம் இருக்கு அது கர்மத்துக்கு போகுமா பலனுக்கு போகுமா பரம்பரைக்கு போகுமான் போக முடியாது அனாதின்னு கர்மத்துக்கு சொன்னேன்னா விடாது ஏன்னா பலன் இருக்கு கர்மம் வந்திருக்காது ஆஹ் கர்ம ஆதி அப்புறம் இல்லை இல்லை பலன் அனாதின்னா பலனும் அதே கதை பலன் கிடையாது அதனால சாதி ஆகவே கர்மமும் சாதி பலனும் சாதி இது ரெண்டுமே இல்லைன்னா பரம்பரைங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லையே பரம்பரைங்கிற வார்த்தை உன்னுடைய கற்பனை குடும்பங்கிறது என்ன நாலு பேர் சேர்ந்தது தான் குடும்பம் குடும்பங்கிறது ஒரு சொல்லு அந்த குடும்பங்கிற சொல்லுக்கு எதாவது பொருள் இருக்கா பொருள் இல்லை குடும்பம்ங்கிற சொல்லுக்கு எதாவது பொருள் உண்டோ பொருள் இல்லை ஆனால் நம்ம வந்து அது ஒரு பேர் வச்சிருக்கோம் சமுதாயம்னு பேர் வச்சிருக்கோம் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது தான் சமுதாயம்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம் சமுதாயங்கிற சொல்லுக்கு எதாவது பொருள் இருக்கா பொருள் கிடையாது ஆனா எல்லாம் தனித்தனியா பல பல பலதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம சமுதாயம் சொல்றோம் இப்ப வந்து மாணவனே இல்லைன்னா ஆசிரியர் என்ன பண்ணுவார் மாணவர் குருவா இருக்க முடியுமா மாணவர் இருந்தா தான் குருங்கிற தன்மை வரும் ஆக கர்மா பலன் ரெண்டும் இருந்தா தான் பரம்பரைங்கிற தன்மை வரும் அந்த பரம்பரை வந்து அனாதின்னு நீ சொல்ல முடியாது ஏன்னா இதுலயே ரெண்டுல எது ஒண்ணும் அனாதி இல்லை அப்படி இருக்கிற பரம்பரை எப்படி அனாதியாகும் சரி தொலைஞ்சு போன பண்றது வேற வழி இல்லை சரி நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இந்த பரம்பரை அனாதிங்கிறே இந்த அனாதியான பரம்பரை நமக்கு டாபிக் மோக் மறந்துடாது அது மறந்து விடப்படாது மோட்சத்தை மறக்கவே கூட ஒண்ணு புரியுது சுவாமிஜி இந்த டாபிக்ல இருந்து நமக்கு எப்ப மோக் கிடைக்கும் அது நிச்சயமா இல்லை நவம்பருக்கும் தொடரும் வேற வழி இல்லை இது இப்படி போயிட்டே இருக்க எங்க முடிய போறதுன்னே தெரியலையே இது ரொம்ப பிரயாசப்படுத்த ஆனா அறிவிலே நெஞ்சிலே நிச்சயம் வரும் சந்தேகமே இந்த அனாதியம் ஆறாவது விகல்பமா நம்ம எடுத்து கர்ம பல பிரவாக அனாதின் இந்த அனாதிங்கிற பதம் கர்மத்துக்கும் பொருந்தாது பலனுக்கும் பொருந்தாது பிரவாகத்துக்கும் பொருந்தாது ஆகையினால அநாதி பொருந்தாதுன்னு இல்லை நம்மளே என்ன சொன்ன சரி பரவாயில்ல விட்டு கொடுக்குறேன் அனாதின்னே வச்சுப்போம் அபிபேத்தியவாதம்னு பேர் ஒத்துக்கிறேன்ப்பா அசியும் பண்ணிக்கிறேன் இது அனாதின்னே நம்ம வச்சுப்போம் இந்த அனாதி பரம்பரைக்கு முடிவுண்டா இல்லையா அப்படின்னா முடிவு கிடையாதுன்னு சொன்னாலும் மாட்டிமான் முடிவு உண்டு சொன்னாலும் மாட்டிமான் எப்படி முடிவு கிடையாது அப்படின்னு சொன்னா முக்தி கிடையாது ஏன்னா பரம்பரை வந்துட்டே இருக்க போறது அனாதி அனந்த அநாதிகி அனந்தா அதில் இந்த கர்மபல பிரவாகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடையவே கிடையாது அனிர்மோக்ஷப் பிரசங்க அனிர்மோக்ஷ பிரசங்க முடிவு முடிவு கிடையாதுன்னு சொன்னா முக்தி கிடையாது இது ஒரு தோஷம் முடிவு உண்டு கர்மபல பிரவாகத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வாதம் ஏன் மறந்துடும் கர்மபல பிரவாகத்துக்கு முடிவு உண்டு முடிவு உண்டு சொன்னா அதுல என்ன தோஷம்னா முக்தி தொடங்குகிறதுன்னு ஆரம்பிக்கிறது கர்மபலம் சம்சாரத்துக்கு முடிவு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் முக்திக்கு ஆரம்பம் இருக்குன்னு அர்த்தம் வச்சுங்க முக்திக்கு ஆரம்பம் இருக்கு அது பெரிய தோஷம் எது ஆரம்பிக்கிறதோ அது நித்தியம் இல்லை மோட்சமே அனித்யமாயிட மோக்ஷா அனித்யா அப்ப என்ன பண்றதுன்னா போய் உக்காந்து ஒரு பெரிய ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் சண்டிகோமம் பண்ணு எப்படி நம்மளே பண்ணிட்டு சொல்லி பண்ணி பாரு ஏதாவது வர்றதா பார்ப்போம் தத்துவத்தை நீங்க சரியா விசாரம் பண்ணிட்டு வாங்க அதனால எங்களை வந்து அத்வைதிகளை நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு யோகியத்தை இல்லைங்கிறத அப்பாற்பட்டதுண காரியம் ஏதோ சும்மா குழந்தைக்காக பேசிட்டு இருந்தோம் ஆனா காரண காரியமே கிடையாது உபனிஷத்துடைய பரமசாரம் என்ன லக்ஸ்டாரியம் அகிராஹ் அலட்சணம் அச்சித் அவியம் ஏக ஆம பிரத்யசாரம் பிரபஞ்ச உபம்திவம் அதுவை துரீயம் மா சங்கா துரியம் பரம் அமிர்த அஜம் பிரம்ம எத்தோஸ்மி எல்லாம் மறக்காம ஞாபகப்படுத்திக்கோங்க இப்ப இந்த பார்த்த இந்த விகல்பங்கள்லாம் இருக்க இதெல்லாம் எப்படி ஸ்லோகங்கள்ல வந்து அது அது பொருந்துகிறது எப்படி அப்ளை ஆகிறது என்பதை நாம் இப்ப பார்க்கலாம் ஸ்லோகத்தை படிச்சுட்டோம் இல்லையா வேணாம் இன்னொருத்திரம் படிச்சுடும் हेतो हे हे हे हे हे आदि கைருபாதிக்க சிம்பிளா சுருக்கமா ஒரு வாக்கியம் சொல்றதாரண்யோபரிஷத் ரெண்டாவது மருந்து எம்மூத் தான் எஸ் சர்வீர் ஆமன்யே ஆத்மேவா எல்ல ஒரே விரமந்தான் அப்படின்னு அந்த உபனத்து சொல்லியிருக்கு ஆக இது பரமா ட்வைத்த உண்மையிலேயே ஐதயவே கிடையாது உத்தம் திருத்தியா அந்த ஸ்ருதி வாக்கியத்தை மனசுல வைத்து கொண்டு இந்த கர்ம காரணவாதம் கர்மபல காரணவாத இதுக்கு வரைக்கும் பேசினது அச்காரணியவாதா சத்காரியவாதா இப்ப பாக்குற வாதம் என்னன்னா கர்மபல கர்மபல காரணவாதா போடு கர்மபல காரியவாத சொன்ன தப்பு இல்லை கர்மபல காரண காரியவாத கர்மபல காரண காரியவாத பாருங்க இந்த ஸ்லோகத்தை பார்க்கணும் இரண்டாவது வரியை பார்க்கணும் முதல்ல அப்புறம் முதல் வரியை பார்க்கலாம் தைஹி அநாதிகேதோ அநாதிக கதம் உபவர்ணியான் முக்கியம் ரொம்ப முக்கியமான சொல் இது தான் என்னதுன்னா ஹேதோகோ பலசியச்ச ஹேத்தோகோனா இந்த இடத்துல கர்மணா பலசிய அப்படின்னா ஷரீரஸ்ய இந்த ஹேத்து பலம் இந்த ரெண்டு சொற்களுக்கும் இங்கே பொருள் வேறு சாதாரணமாக ஹேத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஊகம் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறது அது காரணங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம் புகை காரணம் நெருப்பு காரியம் எப்படி அனுமான சொல்றோமோ தூமஹா ஹேத்துஹூ காரியம் வன்னி காரிய ஜானம் ஹேத்து தூம ஜானத்தினாலதான் வந்திருக்கு அந்த இடத்துல அப்படி சொல்றோம் இங்க அப்படி இல்லை சொன்னா கர்ம கர்மன் அனர்த்தம் தர்மா தர்ம ரூபம் கர்ம புண்ணிய பாபம் கர் புண்ணிய பாப ரூப கர்ம அந்த கர்மம் பலசியங்கிறதுக்கு ஷரீரஸ்ய புண்ணிய பாபத்தினுடைய பலன் இரண்டுக்கும் ஹேதுவுக்கும் பலனுக்கும் கர்மத்துக்கும் கர்ம பலனாகிய ஷரீரத்துக்கும் அநாதிகி அனாதிக ஆரம்பம் கிடையாது என்பதானது தைகி தைஹின்னா என்ன அர்த்தம் தைகின்னு சொன்னா இவங்க சாஸ்திரத்திலே ஒரு சாரார் இவர்கள் வைதிகர்கள் தான் வைதிகர்கள் தான் இவர்கள் ஆனா கர்மகாண்டிகள்னு எங்க சங்கராச்சாரியன்னு சொல்றதுல மற்றவங்களும் யாரும் சொல்றதுல பொதுவாக வைதிகளில் பெரும்பாலானவர்கள் இந்த கர்மா தீர ஏற்றுக்கொண்டவர்கள் நாமளும் நிறைய இப்படித்தானே சொல்லியிருக்கோம் நிறைய கர்மாவை தான் நிறைய காரணம் சொல்றோம் இல்ல அது கர்மா மூல கர்மத்தை பத்தி பேசுவோமா மூல சரீரத்தை பத்தி பேச முடியுமா அது எங்கேயாவது சிலபஸில் இருக்கா கிடையவே கிடையாது எப்படியோ இதை அசியம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் உலக வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு தூரம் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் போகிறோம் ஆனால் அப்பவும் சந்தேகம் தொடர்கிறது இந்த வெளிநாட்டு புத்தகங்கள் எல்லாம் சில புஸ்தகங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் பழைய புஸ்தம் நம்ம இங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது பல அதெல்லாம் பார்க்குறது இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாருனா அதில் போட்டுட்டு கடைசியில் இந்த புஸ்தகத்தில் தெளிவு ஏதாவது தீர்க்கப்பட முடியாத சில சந்தேகங்கள்னு கடைசியில் கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்துருப்பான் தீர்க்கப்பட முடியாத சந்தேகங்கள் இதை தீர்க்க முடியலேன்னு சொல்லி முடிச்சிருப்பான் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த புருஷார்த்தமாக ஈஸ்வர அனுகிரகமாக நிறைய காரணங்கள் வாய்ப்பு இருக்குமே இல்லாம இருந்தா எல்லாரும் ஒதுக்கி தள்ளி பெரிய ஆள் இந்த காலத்தில் சொன்ன ஆமாம் அப்படிப்பட்டான் ஆக முடியவான் அது வேற விஷயம் ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாதவன்னு நினைச்சோம் அப்படிலாம் படிக்கிறோம் ஒருத்தரை வந்து வீட்டில் ரொம்ப நிந்தனை பண்ணியிருக்காங்க அவருக்கு படிப்பே வரல படிப்பே வரலன்னு சொல்லி அவரை ரொம்ப நிந்தனை பண்ணினாங்க அதுக்கப்புறம் அவர் தாங்க முடியல அந்த நிந்தனை அவர் அப்படியே காசிக்கு போனார் அங்கே போய் ஒரு ஒரு ஒரு மகானை பார்த்தார் அவர் ஒரு மந்திரோபதேசம் பண்ணார் அந்த மந்திரோபதேசத்தை அவர் அப்படியே குரு என ஒரு மொழியே மலை மொழிக்கும் ஒழிக்கும் என மொழிந்த குரு மொழியே மல இலக்கு என நம்பினு அப்படியே அதை ஜபம் பண்ணிட்டு விடாது அவர்ட நம்பிக்கையோட பண்ணினார் அதுக்கப்புறம் அந்த மகாத்மாவே அவர் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார் அப்புறம் பெருசாக படித்தார் அவர் நல்லா படித்தார் அப்புறம் பெரிய பண்டித்தராகிட்டார் புஸ்தகலாம் இழுத்தார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அவருக்கு ராஜோபச்சாரம் மரியாதை பண்ணுறாங்க அப்ப இதெல்லாம் வந்து எப்படி வந்ததுன்னா எல்லாம் அந்த சாமியார் மாத்திரம் மந்திரம் செடி கொடுக்கலன்னு வச்சுங்களேன் இது நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நான் என்ன சொல்லுவேன்னா இவர் வீட்டை விட்டு அங்க போகலா நடந்திருக்காது சொல்ல வீட்டை விட்டு அங்கே போனது எதுனால சாமியார் மந்திரம் செடி கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும் வீட்டை விட்டு போனது எதுனால போனார் புருஷார்த்தம் தானே வீட்டை விட்டு போனதுனால தானேயே அவருக்கு இத்தனையும் கிடைச்சது வீட்டை வீட்டில் வீட்டிலேயே இருந்திருந்தாருன்னா சாப்பிட்டு தண்டை சொல் திட்டு வாங்கிட்டு இருக்கணும் அப்ப இறையா முயற்சியா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம நிறைய பதில் வச்சிருக்கோம் இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் எவ்ரி திங் டிட்டர்ஜென்ட் அது ஒரு வார்த்தை யூஸ் பண்றோமா இல்லையா எவ்ரி திங் ஃப்ரீ டிட்டர் எல்லாம் பகவான் உன்னாலே எல்லாம் பண்ணி வச்சிருக்கார் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ணலை பண்ணி பண்ணி யான் பண்ணி வச்சார் சந்தேகமா இருக்கா எல்லாம் சொல்ல முடியாது அவர் ஏன் பண்ணார் நான் பண்ணின கர்மாவுக்காக தான் பண்ணி வச்சிருக்காரே தவிர என் கர்மா தான் காரணம் சொல்லி புருஷார்த்த பிரதானவாதிகள் நம்ம எல்லாம் இல்லாட்டி சாஸ்திரத்துக்கே அவஸ்தை இல்லாமல் போயிடும் சத்தியம் வதா யாருக்கு எனக்கா பகவானுக்கா தர்மம் சராங்கிறது யாருக்கு புருஷார்த்தம் இருக்க போத்தானே சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது இல்லை இது நான் கொஞ்சம் வெளியில் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆனாலும் புரியறதுக்காக வேண்டி இந்த கருத்துக்களை எல்லாம் புரிய வைக்கிறதுக்காக வேண்டிய சில சந்தேகங்கள் தீர்க்க முடியாதுங்கிறத கௌடபாதாச்சாரியம் அத்வைதரிசனம் சம்சய ரஹித தரிசனம் இருக்கிற சந்தேகம் ஒரே ஒரு சந்தேகம் மாத்திரம் அஜானம் ஏன் வந்ததுன்னு புரியல அது ஒண்ணுக்கு பதில் சொல்ல முடியாது ஒத்துக்கிறோம் அது ஒண்ணுதான் சொல்ல முடியாது ஆனா இருக்கிற தரிசனங்கள்ல இருக்கிற தோஷத்தை எல்லாம் பார்க்கிற போது அத்வைத தரிசனத்துல இருக்கிற தோஷம் தோஷம் இவ தோஷு அதுவும் இருக்காது போனதுக்கு அப்புறம் அஜ்யான அகம் பிரம்மாஷ்மியா அகம் ஞானியா அஜானியா அதெல்லாம் விஷயம் புரிஞ்சாச்சு நம்ம அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா இத பத்தி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதான் அந்த இதில் பார்த்தோம் இல்லையா ஹம்சகீதையில் பார்த்தோம் அதாவது மூங்கில் காடுகள் உராய்கின்ற உராய்வதால் உண்டாகின்ற நெருப்பு அந்த மூங்கில்களையும் அழித்து தானும் அடங்கி அந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வேணு சங்கர் தத்வா சாம்யதி தத்வனம் மியஜ நிற்குணம் ஷாமிய இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் புரிஞ்சாச்சு அவிவாதம் வருத்தமே கிடையாது நானும் அடைஞ்சுட்டேன் நீயும் அடைஞ்சா நல்லா இருக்கும் சரி உனக்கு அதுதான் ஆனந்தமா இருக்கு என்ன பண்ண முடியும் பன்றி மாதிரி இருக்கு மகாவிஷ்ணுவுக்கே இந்த கதினா நீ எல்லாம் இம்மாத்திரம் அப்படி சொல்லி இந்த புராண கதையை நினைச்சுட்டு நம்ம மோட்சத்தை அடைஞ்சிட்டு போயிட்டேன்னு சொல்லு ஆக அனாதிகபவர்ணத்தை அவர்களால் எப்படி இந்த அனாதியானது நிரூபிக்கப்படுகிறது அதுதான் கேள்வி முக்கியமான கேள்வி அதுதான் இந்த கர்ம பல கர்ம ஹேது பலன்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிப்போம் பலத்திற்கும் அனாதி என்கின்ற தன்மையானது அவர்களால் எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது இது ரெண்டும் சரி வரா முதல போட்டு நம்பர் ஒன் கடைசியில் சொல்றேன் ஆதிஹி ஏஷாம் பலம் எவர்களுக்கு பலமானது முதலில் ஹே ஹேதோஹோ ஆதிஹி இப்படி போடும் ஹேத்தோஹோ ஆதிஹி எவர்களுக்கு பலமானது சரீரமானது கர்மத்துக்கு காரணமாக இருக்கிறதோ கர்மத்துக்கு காரணமாக இருக்கிறதோ ஏஷாம் பலம் ஆதிஹி ஹேதோஹோ ஹேத்தோகோ ஆதிஹி பலம் ஏஷாம் யாருடைய மதத்தில் எவர்களுடைய கருத்தில் மதத்தில் ஹேத்துவிற்கு ஆதியானது பலமாக இருக்கிறதோ அப்படி எவர்களுக்கு ஹேத்தோகோ ஆதிஹி பலம் அப்படி போட்டுங்க அப்படி போட்டா சௌரியமா இருக்கு ஹேத்தோ ஏஷாங்கிறது ஒன்னு ஹேதோஹோங்கிறது ரெண்டு ஆதிஹிங்கிறது மூணு து நாலு எவர்களுடைய கருத்தில் ஹேத்துவாக ஹேத்துன்னா என்னது வினைகள் செயல்கள் அதற்கு ஆதியாக ஆதியாக பலம் இருக்கிறதோ ஆதிஹி பல ஆதிஹி பலம் பவதி பவத்தின்னு சப்ளை பண்ணிங்க சப்ளை பண்ணி நம்பர் போட்டுக்கலாம் அப்புறம் பலச பலனுக்கும் ஹேதுவே ஆதியாகச் சொல்லப்படுகிறதோ ஆதித்திற்கும் ஈஸ்இக்குவல் டுக்கும் ஆதி ஹேத்து கர்மா கர்மா காரணமாக இருக்குது அதாவது பலனுக்கு பலன் ஆதி பலனுக்கு கர்மம் ஆதி புரிஞ்சு அப்படி இருக்கும்போது இதுக்கு அது ஆதியாக இருக்கும் பொழுது அதற்கு இது ஆதியாக இருக்கும் பொழுது அப்படி அவர்கள் எப்படி இரண்டிற்கும் அனாதி என்று சொல்லுகிறார்கள் கேள்வி பலனுக்கு கர்மம் அனாதி கர்ம பலனுக்கு கர்மம் ஆதி கர்மத்துக்கு பலன் ஆதி இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஆதியாக இருக்கும் பொழுது ஆதின காரணம் போட்டு ஆதிவல் காரணம் டு கர்ம பலம் ஈஸ்இக்குவல் டு ஷரீரம் அப்படி சரியா ஷரீரத்துக்கு கர்மம் காரணம் கர்மத்துக்கு ஷரீரம் காரணம் என்று சொல்லுகிற இந்த கர்மமும் சரீரமும் அநாதி என்கிறார்கள் எப்படி சேரும் இதுக்கு அது ஆதி அதுக்கு ஆதியாக இருக்கிற போது எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார் ஆக இந்த முதல் விகல்பம் பார்த்துட்டோம் நாம முதல் விகல்பம் முதல் விகல்பம் ரெண்டு சேர்ந்தார்கள் முதல் விகல்பத்திலேயே ரெண்டு விகல்பமும் சேர்ந்து இந்த முதல் ஸ்லோகத்திலேயே இருக்கு நம்ம என்ன சொன்னோம் முதல்ல கர்மம் காரணம்னு வச்சுக்கலாம் இல்லை சரீரம்னு காரணம் வச்சுக்கலாம் நான் தான் சொல்லிட்டேன் நேற்றுக்கே சொல்லிட்டேன் கர்மம் வந்து பகவானே திடீர்னு கர்மத்தையெல்லாம் நிறைய உண்டு பண்ண முடியாது அதே மாதிரி சரீரத்தையும் பகவானாக திடீர்னு இஷ்டத்துக்கெல்லாம் நினைக்க இது பண்ண முடியாது அப்படி அவர் வந்து அவர் வசை இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சுட்டார்னு வச்சுங்களேன் ஏதோ இந்த சமயம் தோணித்து வெறும் ஆண்களாகவே படைச்சு விடுறது அப்படின்னு நினச்சிட்டார்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்னா ஒரே பெண்களாவே படிச்சு என்ன அடுத்த தலைமுறை அந்தந்த கர்மாவோட காரணங்கள் இருந்து ஓரளவுக்கு நாம இதை ஆராய்ச்சி பண்ணினா நமக்கு யுக்திக்கும் பொருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு அனுபவத்தை வச்சுன்னு யுக்திக்கு எல்லாம் சொல்றோம் ஆனா ஒரு எல்லைக்கு போனா இடிக்கும் நிரூபிக்கிறார் ஆச்சாரியம் படிக்கிறார் புத்திர ஜன்ம பி துர் ये शाम, ये शाम ये आदिर हे, आदिर हे तथा வேன்ம பித்து <laughs> இது வந்து இந்த ஒண்ணுதான் இங்க விகல்பம் வேற இதுக்கு அது காரணம் பார்த்தோம் இப்ப என்ன சொல்றோம் இதுக்கு அது காரணம் அதுக்கு இது காரணம் அதே கருத்து தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்றோம் கிடையாது அவசியமே இருக்காது இருந்தாலும் பிரிச்சு பார்க்கறோம் நாம் அதுக்கு இது காரணம் இதுக்கு அது காரணம்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு காரணம் இருக்க முடியாது அப்படி சொல்ற இதற்கு அது காரணமாக இருக்க முடியாது அதற்கு இது அது காரணமா இருக்க முடியாது அங்க என்ன முக்கியமான கருத்துன்னா எப்படி நீ அனாதி சொல்லுவேன் அப்படிங்கிற அதுக்கு இது காரணம் இதுக்கு அது காரணம்னா இன்னொரு தோஷம் சொல்ற அனாதிங்கிற தன்மை பொருந்தாதுங்கிறது ஒரு தோஷம் அநாதித்துவம் பொருந்தாது அனாதியாக இருக்கும் தன்மை கர்மத்துக்கும் பலனுக்கும் இல்ல ஹேத்துவுக்கும் அந்த பலனுக்கும் அனாதியாக இருக்கும் தன்மை பொருந்தாது ஒன்றுக்கொன்று ஆதியாக இருப்பதால் அப்படின் ஒன்று ஆதியாக இருப்பது பொருந்தாது ஒன்றுக்கொன்று ஆதியாக இருப்பதால் அனாதி என்பது பொருந்தாது இரண்டும் அனாதி என்பது பொருந்தாது என்ன சொல்ற ஒன்று ஆதியாக இருப்பதே பொருந்தாது ஒன்றுக்கொன்று ஆதியாக இருப்பதே பொருந்தாது எப்படின்னா சொல்வே காரணம் காரணம் மொத்தமே என்னென்னா ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தே பதத்தில் பாட்சியத்தை முடிச்சுட்டார் பத்தே பதத்தில் வாக்கியத்தை முடிச்சுட்டார் ஹேதுஜன்யாதேவ பலாதேதோ ஜென்ம ஜென்ம அபியுபக்சதாம் தேசாம் ஈதிருஷோ விரோத உக்தான் பவதி யசா புத்திராஜன்ம பிது அவங்க சொல்கிறதுல முரண்பாடு இருக்கிறதுன்னு சொல்கிறார் விளக்கத்தை பார்ப்போம் இப்போ புரிஞ்சதுலையே அந்த வித்தியாசம் புரிஞ்சுன்னு வருதுன்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கும் கவடர்கள் உங்களை காப்பாற்றுவாராங்க இப்படி தான் போகும் இந்த கிளாஸ் இப்படியே தான் போயின்னு இருக்கோம் என்னடா அது இப்படி இருக்குது இந்த கேம்ப் இப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பார்த்து அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுவும் நமக்கு சொல்கிற போது என்ன இப்படி இருக்குது நமக்கும் தோன்றுறது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு வேறு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் இது ரொம்ப ரொம்ப இதாக தான் இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இது பிடித்தா இருக்கும் ம் ஜோன்முக் ஜிரமக்குசம் யம் தன்னமாரோ குருமே மூதவி வோமவத் வப்தேயிணா மூத்த அய்யுள்ளே நி அனந்த ஜன்மாண்டயே உபதேசிச்சிவந்திரி உய்யவே முகும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றிப் போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கீ ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ ச குருநாச சுவாமிக்கு ஹரி ஓம் சுவாமிஜியோட கிளாஸ் ஒன்பதே கால்ல இருந்து பத்தே மணி வரைக்கும் ஓஹோ நீங்கள் எல்லோரும் இப்போ வந்து இங்கே முடிஞ்ச பிறகு எட்டரை மணிக்கா ஓஹோ தேர்ஸ் எப்படி வாங்குது அப்பாடு சொல்லிவிடுவாங்க நீங்கள் இப்படி வழக்கம் போல் ஒன்றும் இல்லை நீங்கள் வழக்கம் போல்